আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন والصلاه والسلامু আলা ফিদিল মুরসালিন ওয়া আলা আলিহি ওয়া সাহবিহি আজমাইন ক্বাল আল্লাহু তাআলা ফিল কুরআনিল আযীম ওয়াল ফুরক্বানিল মাজীদ আল্লাহু লা ইলাহা ইল্লা হুওয়াল হাইয়্যুল ক্বয়্যুম ওয়া ক্বালা নাবীউ সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম புகழ் அனைத்தும் எம்பெருமானா அலி வசலம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபக்கள் தாமிரங்கள் தபகத்தாவகங்கள் சுகதாக்கள் சுவாலிகன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குங்கள் கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்கள இன்றைக்கு தெரிந்த முகங்கள் தெரியாத பக்கங்கள் தலைப்பிலே சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சிலர்களை பார்க்கிற பொழுது நல்லவர்களாக தெரியும் ஆனால் உள்ளே பலவகையான சிக்கலை வைத்திருப்பார்கள் ஒரு சிலரை பார்க்கிற பொழுது பரட்டையாக இருக்கும் பங்கரையாக இருக்கும் மோசமாக தெரிவார்கள் ஆனால் உள்ளம் மிகவும் சுத்தமானதாக அமைந்திருக்கும் முகத்தை பார்க்கிற பொழுது நாம் ஒன்றை எண்ணுவோம் நடப்பது வேறொன்றாக இருக்கும் இது மனிதர்களிலே மட்டுமல்ல சில செயல்பாடுகளிலேயும் இருக்கிறது சில சூறாக்களை நாம் வெறுமனே ஓதிக்கொண்டிருப்போம் ஆனால் அதற்குள்ளே இருக்கிற மறு தோற்றம் நமக்கு தெரியாது நாம் பார்க்கிற முகம் ஒன்று ஆனால் அதற்குள்ளே இருக்கிற பயன்பாடுகள் வேறொன்று இப்படி நிறைய விஷயங்களை நாம் பார்க்க முடியும் ஒரு செய்தி ஒன்றை படிக்க நேர்ந்தது ஒருவர் திருமணமாகி பத்து ஆண்டுகள் முடிகிறது மனைவியை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வெட்டிங் டே கொண்டாடுகிறார் மனைவிக்கு பிடித்த எல்லா சேரிகளையும் வாங்கிக் கொண்டு போய் கொட்டுகிறார் மனைவி சந்தோஷத்திலே இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதையெல்லாம் நான் செய்து கொடுக்கிறேன் என்று சந்தோஷத்திலே மனைவி சொல்ல கணவன் வேறொன்றும் எனக்கு வேண்டாம் உன்னுடைய அலமாரியிலே மேல் அடுக்கில் இருக்கிற அந்த டிராவை நீ இதுவரை எனக்கு திறந்து காட்டியதே இல்லை அந்த டிராவிலே என்ன இருக்கிறது என்பதை மட்டும் நான் பார்க்க வேண்டும் என்று பத்தாண்டு காலமாக ஆசைப்படுகிறேன் அதில் என்ன இருக்கிறது இவ்வளவுதானே உங்கள் ஆசை நான் திறந்து காட்டுகிறேன் மனைவி செல்லுகிறார் இருக்கிற அந்த டிராவை திறக்கிறார் உள்ளே ரெண்டு முட்டை இருக்கிறது பத்தாயிரம் டாலர் இருக்கிறது டிராவுக்குள்ளே நகை இருக்கலாம் டிராவுக்குள்ளே வைரமோ வைதூரியமோ இருக்கலாம் முட்டை இருக்கிறது கேட்கிற எம்மா ரெண்டு முட்டை இருக்கிறதே என்ன காரணம் மனைவி சொன்னார்கள் நான் எப்பொழுது உங்களுக்கு மாற்றமாக நடக்கிறேனோ பேசுகிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த தவறை உணர்ந்து நான் ஒரு முட்டை வாங்கி வைத்து உடனே சந்தோஷம் எம்மா இதுவரைக்கும் எனக்கு மாற்றமா ரெண்டே ரெண்டு தடவைதான் நீ நடந்திருக்கிறாய் அது வந்து என்று மனதுக்குள்ளே நினைத்துக் இந்த பத்தாயிரம் டாலர் எதற்காக இருக்கிறது என்று கேட்கிற பொழுது சொன்னாராம் நான் உங்களை உங்களுக்கு மாற்றமாக நடக்கிற பொழுதெல்லாம் முத்தை வாங்குவேன் பன்னெண்டு முட்டையான ஒண்ணு அதை வித்து இந்த டாலரா வச்சிருக்கேன் பன்னெண்டு முட்டையான ஒண்ணு வித்து வித்து இப்படி பத்தாயிரம் டாலர்கள் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்றார் பார்க்கிற பொழுது நல்லவராக தெரிகிற எல்லோரும் நல்லவர் அல்ல வரலாற்றிலேயே பெருமானாரினுடைய காலத்திலேயே நடந்த நிகழ்வுகள் நிறைய உண்டு பெருமானாரிடத்திலே சப்வானி அத்தன் ரலியர் லாகு தாலாவின் உடைய மனைவி வருகிறார்கள் கணவனை பற்றி ஒரு மூன்று குற்றச்சாட்டுகள் நாயகர்களிடத்திலே வைக்கிறார்கள் நாயகனே என் கணவர் என்னை தோல விடுவதில்லை நாயகனே என் கணவர் என்னை நோட்டு வைத்து விடுவதில்லை மூன்றாவதாக நாயகமே சுமுக தொழுகை எப்பொழுதுமே அவர் கடைஞ்சி நேரத்தில் தான் கொள்கிறார் நல்ல கணவராக தெரியவில்லை நாயகமே இந்த மூன்று குறைகளும் அவரிடத்தில் இருக்கிறது அந்த அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்கணும் குறையெல்லாம் விவாதத்தாகவே காட்டுகிறது உடனே பெருமான செல்லல்லா கொலைவர் செல்லம் சப்வான் ஒரு மாற்றல் நடிகளாகத்தால் அவை அழைக்கிறார்கள் அழைந்து கேட்டார்கள் சப்வான் மூன்று குற்றச்சாட்டுக்களை உங்கள் மனைவி சொல்லுகிறார்களே இது நியாயமா என்று கேட்கிற பொழுது நாயகமே கல்யாணம் முடிச்சு என்ன நாற்பது நாள் ஆகல இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் தப்பீர் கேட்டு வேண்டுகிறது நான் என்ன செய்வது நாயகமே கல்யாணம் பண்ணின புதுசில ஆண்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று கல்யாணம் பண்ணியவர்களுக்கு நன்றாக தெரியும் நாயகமே பகல் முழுவதும் நோட்பு இரவு முழுவதும் தொழுகை பகல் முழுவதும் நோன்முழுக்கிறார்கள் இருவரும் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்கள் அதனால்தான் சொன்னேன் நாயகமே நோம்பெல்லாம் வைக்க வேணாம் நான் ஒரு விவசாயி இரவு நேரம் முழுக்க விவசாயத்திற்கு சென்று விடுகிறேன் பகலில் வீட்டுக்கு வருகிறேன் பகலில் நோம்பு வச்சுக்கிட்டா நான் என்ன செய்வது இரவு முழுவதும் நின்று வணங்கினால் நான் என்ன செய்வது சொல்லிவிட்டு பெருமானார் இடத்திலே சொன்னார்கள் நாயகமே நான் ஒரு விவசாயியாக இருக்கிற காரணத்தினால் இரவு முழுவதும் மூணு மூணரை மணிக்கு நான் தகச்சத்தை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன உறக்கம் போட்டு எழுகிற பொழுது சுமதியினுடைய கடைசி நேரமாகி விடுகிறது நான் கலாவதத்து வருவதில்லை கடைசி நேரத்தில் நான் புரிந்து கொள்கிறேன் நாயகமே என்று சொல்ல பெருமான மனைவியை கண்டிக்கிறார்கள் அம்மா இவ்வளவு நல்ல மனிதரை ஏன் குறை காணுகிறாய் என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் அந்த அம்மா பார்த்த பார்வை ஒன்று முகம் ஒன்று ஆனால் இவருக்குள் இருக்கிற நல்ல தன்மைகளையும் பெருமானார் ஒருவரை பார்த்து எப்பொழுதும் தொட வருகிறார் நோட்டு நோக்கிறார் அற்புதமாக வணங்குகிறார் அந்த சகாமியை பார்த்து பெருமானார் இவர் நரகவாசி என்றார் ஆச்சரியம் நாயகமே தொடுகிறார் நாயகமேன் ஐந்து நேரம் தொடுகிறார் நாயகமே எல்லாம் செய்கிறார் நாயகமே இவரை போய் நரகவாசி என்று சொன்னீர்களே அவர் நரகவாசி போர்க்கிளம் வருகிறது இஸ்லாமிய படையிலே வீரவேகத்தோடு செல்லுகிறார் சகாவாக்கள் பின்தொடர்ந்து செல்கிறார்கள் இவர் என்ன செய்ய போகிறார் என்ன செய்கிறார் என்று மார்ப்பதற்காக பின்னால் சொல்லுகிறார்கள் வீரவேகத்தோடு போர் செய்கிறார் ஒரு எதிரி தன்னுடைய கையில் வெட்டிவிடுகிறார் இந்த நேரத்தில் அந்த வேதனை தாங்காமல் இவர் தன்னையே தற்கொலை செய்து கொள்கிறார் பெருமானார் சதல்லார் பழிவர்செல்வம் தற்கொலை செய்து கொண்டவர்கள் பெருமானாரின் காலத்திலே தற்கொலை செய்தால் அதைவிட பெரிய பாவம் ஒன்று இருக்க முடியாது இதைத்தான் பெருமானார் சதல்லார் பழிவசெல்லம் என்பவர்கள் சகாவாக்களுக்கு சொல்லிக்காட்டுகிறார்கள் சகாவிகள் பார்த்த பார்வை ஒன்று நாயகம் பார்த்த பார்வை வேறொன்று இவர்களின் முகம் வேறு அவர்களின் முகம் சில நேரங்களிலே தாயை கூட பெற்றோர்கள் மாற்றமாக நினைக்கிற சூரத்துண்டு தோற்றங்கள் உண்டு இதெல்லாம் அம்மாவா என்ன எப்ப பார்த்தாலும் நமக்கு ஒரே நசீகத்தாக இருக்கிறதே என்று தாயையும் தந்தையும் நாம் பார்க்கிற முகம் ஒன்று ஆனால் அவர்களிடத்தில் இருக்கிற பக்கம் வேறொன்று வீட்டிலே நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் முதல் பிள்ளைக்கு அம்மா நல்ல பிரியாணியை கொடுத்தாங்க இரண்டாவது ஒருத்தவன் தான் அவனுக்கு ரசஞ்சோறு கொடுத்தாங்க எப்படி இருக்கும் அம்மா எனக்கு முன்னாடியே அவன் பிரியாணி சாப்பிடுறான் எனக்கு நீ ரசம் தோறுதையே இது நியாயமா என்று இவன் வாதாடி கொண்டிருக்கிற பொழுது மூணாவது ஒருவன் வந்தான் அவனுக்கு வெறும் கஞ்சியை கொடுத்தாங்களா அந்த அம்மா ரசஞ்சோறு கூட இல்ல எம்மா பிரியாணி தான் கொடுக்கல அவனுக்கு கொடுத்த ரசத்தையாவது எனக்கு கொடுக்கலாம்ல வெறும் கஞ்சியை கொடுக்கிறாயே என்று மூணாம் மகன் கொள்கிறான் நாலாவது மகன் வருகிற பொழுது உனக்கு ஒண்ணுமே இல்ல பிரசா மரான் அம்மா எம்மா கஞ்சி கூட இல்லையா கடுமையான பசிகள் இருக்கிறேனே நான் பிரியாணி கேட்கவில்லை ரசஞ்சோறு கேட்கவில்லை கஞ்சியாவது எனக்கு கூடாதா என்று சொல்லக்கூடாது மூன்று பேர்களும் குற்றச்சாட்டை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் இதெல்லாம் ஒரு தாயா ஒருவனுக்கு பிரியாணி ஒருவனுக்கு ரசம் சோறு ஒருவன் கஞ்சி ஒரு மனுக்கு ஒன்றும் இல்லை என்ன தாய் நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார்கள் நீதிபதி தாயை அழைக்கிறார் நடக்க தெரியாதா என்று கேட்கிற பொழுது தாய் சொன்ன வார்த்தை மூத்தமாக இப்ப தான் உழைச்சிட்டு வந்திருக்கிறான் உழைப்பானியவன் உழைத்து விட்டு வந்தவனுக்கு நான் பிரியாணியை கொடுத்தேன் இரண்டாவது ஆளுக்கு காய்ச்சல் முடிஞ்சு ஒரு நாள் தான் காய்ச்சல்கார காய்ச்சல் முடிந்து இப்பொழுதுதான் நன்றாக இருக்கிறான் அவனுக்கு போய் நான் பிரியாணி கொடுத்தால் மீண்டும் காய்ச்சல் வந்து விடாதா அதனால்தான் நன்றம் கொடுத்தேன் நான் என்ன அநீதி அளித்தேன் மூன்றாம் அம்மன் இருக்கிறானே தொட்டு பாருங்க காய்ச்சல் நெருப்பா அடிச்சுட்டு நெருப்பா காய்ச்சல் அடிக்கிறவனுக்கு கஞ்சியும் கொடுக்க கஞ்சி தான் கொடுக்க வேண்டும் என ரசமும் கொடுக்க முடியாது பிரியாணியும் கொடுக்க முடியாது கடுமையாக காய்ச்சல் அடிக்கிறது அதனால் நான் இதை கொடுக்கிறேன் நாலாம் அவன் இருக்கிறான இப்பதான் வேதிக்கு மாத்திரை சாப்பிடு வேதனைக்கு மாத்திரையும் கொடுத்து வேதி மருந்தையும் கொடுத்து கஞ்சியையும் கொடுத்தா என்ன நடக்கும் அதனால்தான் அவனுக்கு எனக்குமே கொடுக்கவில்லை தாய் அநீதி அளிப்பவளா ஆனால் தாயை பார்த்த முகம் ஒன்று தாய்க்குள் இருக்கிற இறக்கம் என்பது வேறு எல்லா துறைகளும் இப்படித்தான் நடக்கிறது தெரிந்த முகங்களுக்குள் தெரியாத நன்மைகளும் இருக்கிறது தெரியாத தீமைகளும் இருக்கிறது அபாய் அஜீது விஸ்தாமி ரஹமத்துல்லாஹி தாலாலை இவர்களின் வரலாறை நடைசித்திருக்கிறார்கள் அபாய் அஜீது விஸ்தாமி ரஹமத்துல்லாஹி தாளாலை இவர்களின் தாயார் கல்விக்காக அனுப்பி வைக்கிறார்கள் தாயார் கல்வி கேட்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் போன பையை கட்டடிச்சு மீண்டும் வருகிறார் வீட்டுக்கு வருகிறார் சில பேருக்கு கட்டடிக்கிறது இருக்கிற ஆனந்தம் இருக்கு மாஷா அல்லா பையன் யாராவது நண்பர்கள் கூட்டா பை கேட்டு எங்க போக கூட அவனுக்கே தெரியாது கட்டடிப்பதில் ஏற்பட்ட ஆனந்தம் தாயின் வீட்டுக்கு வருகிற பொழுது தாய் கதவையே திறக்கவில்லையே கதவை தட்டுகிற பொழுது நான் அபாயஜீன் வந்திருக்கிறேன் அபாயதீன் இந்த நேரத்திலே வரமாட்டாரே அந்த அம்மா சொன்னாங்க அழகான முறையில் அபாயதீன் இந்த நேரத்தில் எல்லாம் வரமாட்டாரே என்னுடைய பிள்ளை எப்பொழுதுமே சரியான நேரத்திலே தான் கடுமையா சுற்றாறு வீட்டுக்கு வெளியில இருந்து கதவு திறக்கலாம் எப்படி இருக்கும் கடுமையா சுற்றாரு வீட்டுக்கு வெளியிலிருந்து கவலை எனக்கு இல்லை அதனால் நான் கதவு திறக்க மாட்டேன் என் பையனுக்கு மட்டும்தான் நான் கதவு திறப்பேன் என்று அந்த தாய் சொல்ல மீண்டும் பள்ளிக்கு சென்றார்கள் பள்ளிக்கு சென்றார்கள் பெரிய மாமேடையாக நாதாவாக மாறுகிறார்கள் அப்பொழுதுதான் அபாயி தான் உத்தாராக மாறுகிற பொழுது தன்னுடைய தாயின் நிகழ்வுகளை எழுதி காட்டுகிறார்கள் என் தாய் உருவாக்கியதால் அன்றைக்கு என் தாயை பார்க்கிற பொழுது எனக்கு கசப்பாக இருந்தது எனக்கு கசப்பாக இருந்தது ஆனால் அந்த தாயினுடைய உருவாக்கம் இன்றைக்கு என்னை பெரிய வழியுள்ளாவாக மாற்றப்படுகிறது அஜ்மீரை ஆண்டு கொண்டிருக்கிற ஹாஜா முபேனு இவர்களுடைய தாயார் ஒரு நாள் அஜ்மீர் நாயகம் மங்கால் வழியாக வருகிறார்கள் அவர்களின் கரத்தினை இஸ்லாத்தியை தழுவியவர்கள் மட்டும் ஏழு லட்சம் பேர் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி லட்சம் பேர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் அம்மாட்ட ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆண் நம்ம கையில முஸ்லிம் ஆயிட்டால் எவ்வளவு ஆனந்தம் ஏற்படும் ஏழு லட்சம் பேர்கள் இஸ்லாத்தியை கருவி இருந்தால் ஹாஜா நாயகத்திற்கு எவ்வளவு ஆனந்தம் வேண்டும் ஆனந்தம் பெரும் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் அஜ்மீர் நாயகம் வீட்டுக்கு வருகிற பொழுது தாயார் சொல்லுகிறார்கள் தாயார் கேட்கிறார்கள் தம்பி இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறீர்கள் என்ன காரணம் என்று அஜ்மீர் நாயக கிளத்தில் அவர்கள் சொன்னார்களாம் வேறொண்டும் இல்லை என் களத்தால் ரபுல் ஆளுமே ஏழு லட்சம் பேர்களுக்கு ி வழ இருக்கிறான் அது உியாகவில்லை தம்பி நீ தவறாக நினைக்கிறார் என்பியாகவும் பய நான் உன்னை எப்படி உருவாக்கவில்லை என்றான் உனக்கு இந்த ஆற்றல் கிடைத்திருக்குமா நான் பிறப்பதற்கு முன்பு இருந்தே உருவாக்கி ஆளாக்கி அற்புதமாக ஆக்கிக் கொடுத்த காரணத்தினால் தப்புள் ஆளமின் இடத்திலே எத்தனை நாள் தான் கரம் என்று இருப்பேன் தெரியுமா எத்தனை நாள் நான் அழுது இருப்பேன் தெரியுமா உன்னை கருவி சுமப்பதற்கு முன்னால் இருந்தே உடற்காக பாடுபட்டவள் நானப்பா இந்த பெருமையெல்லாம் இந்த நன்மையெல்லாம் எனக்குத்தான் சேரும் என்று அந்த தாய் சொல்லுகிற பொழுது கட்டித் தெழுவி அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஹாஜா நாயகன் என்றால் அவர்கள் நினைத்த முகம் ஒன்று ஆனால் உண்மை வேறொன்று இதுதான் உலகம் ஹஜ்ஜாஜ் யூசு வரலாறுகளை புரட்டி பாருங்கள் ஒரு பெண்மணியை ஏறத்தால நாற்பதாயிரம் பெண்களை சிறையில் அணைத்தவன் ஹஜாஜ் ஒரு பெண்மணியை கொலை செய்வதற்காக அழைக்கிறார் இந்த அம்மாவை கொலை செஞ்சிருங்க கடைசி ஆசை என்ன என்று அந்த அம்மாவை கேட்கும்போது ரபுல் ஆலமில் சில நேரத்தில் கொலை செய்ய வந்தவர்களை கூட காப்பாற்றுகிற பண்பாடு இறைவனுக்கு சொந்தமான பண்பாடு இல்லையா இந்த பெண்மணி ரொம்ப கெட்ட மோசமான ஆலை கொலை செஞ்சிட வேண்டும் என்று அச்சாஜ் ஆணை பிறப்பிக்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்க தோஸ்து உங்களுடைய நண்பர் அவருடைய படைகள் உன்னை விட சிறந்த படைகள் நடிச்சு அந்த அம்மா உங்க நண்பர் அவருடைய அமைச்சர்கள் அவருடைய படைகள் உங்களுடைய நண்பர் உங்களுடைய அமைச்சருடைய படைகளை விட சிறந்த படை நடிச்சு ஏன் நண்பர் யார் எனக்கு நண்பர் யார் அவர் எந்த படையை வைத்திருக்கிறார் என்று அந்த பெண்ணிடத்திலே ஹஜாஜ் கேட்கிற பொழுது அந்த அம்மா சொன்ன பதில் உங்க நண்பர் வேற யாரும் இல்ல பிரிச்சு உங்க நண்பர் பிரகாண் படைகள் மூசா லைகு சலாத்தை அழைத்து வருகிறார்கள் மூசாவை கொள்ள வேண்டும் என்பதற்காக அமைச்சர்களிடத்திலேன் கேட்கிறார் இவரை கொண்டு விடலாமா என்று கேட்கிற பொழுது அமைச்சர்களெல்லாம் வேண்டாம் இவரை கொள்ள வேண்டாம் திருச்சி ஆகாது இவரையும் இவருடைய சகோதரர் ஆருடையும் திருப்பி அனுப்புங்கள் கொள்ள வேண்டாம் என்று அமைச்சர்கள் ஆலோசனை கூறி திருப்பி அனுப்பினார்கள் அவரை விட மோசமாக உங்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்களே ஒரு பெண்ணென்று பார்க்காமல் கொள்வதற்கு துணிந்திருக்கிறார்களே என்று அந்த அம்மா சொல்லுகிற பொழுது ஹஜாஜிமன் யூசுப் சொன்னால் இந்த பெண்ணையும் திருப்பி அனுப்புங்கள் குர்ஹானிலிருந்து குர்ஹானிலிருந்து ஆதாரத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார் அதனால் திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் மரணம் வரை சென்றவர்கள் கூட தப்பி இருக்கிறார்கள் என்பது வரல ஒருவனை நல்லவனாக நாம் பார்ப்போம் ஆனால் அவன் பார்த்தா கெட்டவனார்ப்பான் நாம பார்க்கிற முகம் ஒன்று நல்லவன்னு பார்ப்போம் நம்ம பைக்கே திருடி போயிருவான் நிறைய நம்முடைய சமுதாயத்திலே இது நட அதிவழியல்லாஹு தாலாவை பற்றி எழுதுவார்கள் முஃபீது தாலிபின் என்ற ஒரு நூலிலை எழுதுவார்கள் அதிரழியல் லாஹூத்தாலா அண்ணன் அவர்கள் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள் பயண தோழனாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சந்தோஷமா வர்றான் நிறைக்க பேசலாம் அடிவெளியில் லாகுத்தாள கடைசில அதிவெளி எல்லாருடைய அந்த இருக்கக்கூடிய அந்த குதிரைக்கு மேல இருக்கும் கடிவாளம் இந்த கடிவாளத்தை கண்டிப்பா அடிவெளியல்லாக இடத்தில் அவ்வளவு நண்பனாக படகி கடிவாளத்தை கலட்டிக் கொண்டு செல்கிறார் அடிதழிகள்ல நினைச்சாங்களா பாவ இந்த பையன் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறான் அவனுடைய இடம் வந்ததுக்கு பின்னாடி நாமே ஒரு மூணு திருகத்தை கொடுத்தடலாம் அந்த பையனுக்கு செலவுக்கு கொடுக்கலாம் அதாலான முறையில கொடுக்கலான்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க நல்ல பையனா இருக்கிறான்னு அடிநழிகள்லா உந்தல ஒரு இடத்துல இறங்கி குதிரையை கட்டி தொழுதுட்டு வர்ற விளையாட்டையும் கடிவாளத்தை கழட்டிட்டு ஓடிட்டான் அடிரடி எல்லாம் நினைக்கிறாங்க நாம நல்ல பையன் ஒருவரை நினைக்கிறோம் ஆனால் அவர் இப்படியாகிவிட்டாரே என்று எண்ணிக்கொண்டு சிறை தன்னுடைய குதிரையை அழைத்துச் செல்ல வேண்டுமே கடிவாளம் வாங்க வேண்டும் என்று கடை தெருவுக்கு சென்றால் இவன் கடிவாளத்தை வச்சு வித்துக்கிட்டு நிற்கிறான் கடிவாளத்தை வச்சுட்டு நிற்கிறான் அடிரடி எல்லா வித்தாரா அவனை அதட்டவில்லை ஒன்றும் செய்யவில்லை இறைவன் ஹலாலான முறையிலே உனக்கு பணம் கொடுக்க நாடி இருந்தான் ஆனால் நீ அதை அறமாக மாற்றிக் கொண்டாய திருடிவிட்டு அராமாக மாற்றிக் கொண்டார் நாம் பார்க்கிற முகம் ஒன்று ஆனால் உள்ளே இருப்பது வேறொன்று இதுதான் உலகியல் நியதி இன்றைக்கு காலத்திலே நாலு குழந்தைகளை பெற்றவர் இன்றைக்கு பிச்சைக்காரராக ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இன்றைக்கும் நடக்கிறது நாலு பிள்ளைகளை பெற்றி உருவாக்கி ஆணாக்கி சிறப்பாக்கி சேலம் மாநகரத்திலே ஒருவர் பள்ளி மாசலிலே பிச்சு எடுத்துக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள் இவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நான் என் பிள்ளைகளை வளர்க்கும் போது எதிர்காலத்தில் கடைசி காலத்தில் என்னை எப்படியெல்லாம் கௌழிச்சுக்குவாங்க நான் வளர்த்தேன் ஆனால் நான் வளர்த்த பிள்ளைகள் நான் உருவாக்கிய பிள்ளைகள் என்னையே வீட்டை விட்டு நாலு பிள்ளைகளும் வெளியே தள்ளிவிட்டார்கள் சமுதாயம் தான் சமுதாயம் அது கொடுக்குற பணத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அன்புக்குரியவர்கள் எி பார்க்க வேண்டும் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது நாம் பார்க்கிற முகம் ஒன்று சமுதாயத்தினுடைய மிகவும் வேறொரு இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது ஒரு அதிசூரும் மிதுகம் ரலியம்பாஹுத் ஆயாங்கனுடைய அதி மிதுகம் யார் அந்த மிதுகம் கைபர் போர்க்கிடத்திற்கு பெருமானார் செல்லா கொனைவர் சனம் சென்றுவிட்டு திரும்புகிறார்கள் கைபர் போர்க்கிடம் சென்றுவிட்டு திரும்புகிற பொழுது பெருமானார் செல்லா கொனைவச்சனத்தினுடைய குதிரையை பிடித்து இழுத்து வருகிறார் மிதுகம் ரலியல்லா நாயகத்தினுடைய பாதுகாவலராக வருகிறார்கள் மிதுகம் ரலியம்பாவுக்கு அழகர்கள் நாயகத்தின் பாதுகாவலர் நேற்று வரை ஏழையாக இருந்தவர்கள் ஹைபர் போர்க்களத்திற்கு பிறகு சாபாக்கில் லட்சாதிபதிகளாக மாறுகிறார்கள் நேற்று வரை ஏழை இன்றைக்கு லட்சாதிபதி ஒவ்வொருவருடைய கனவு ஒவ்வொன்றாக இருக்கிறது நமக்கு லட்சக்கணக்கில் பணம் வரப்போகுது தோட்டம் வரப்போகுது இதை இறை வழியில் எப்படி செலவழிப்பது நம் குடும்பத்தை எப்படி உருவாக்குவது ஒவ்வொருவரும் ஒரு கனவு கண்டு வருகிறார்கள் மிதுகம் ரலி எவ்வளவு கனவு காணுவார்கள் இந்த நேரத்திலே எதிரி ஒருவர் பெருமானாரை நோக்கி அம்பை சரியாக வைத்திருக்கிறார் நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை ரப்புல அளவில் எடுத்துக் அந்த அம்பு நாயகத்தை தைக்காமல் மிதுகம் ரலி நெஞ்சில் பாய்கிறது அதே இடத்திலேயே மிதுகம் ரலி அல்லாஹுக்கார் அவர்கள் ஷகீதாகிவிடுகிறார்கள் அதே இடத்திலேயே சகீதா கொடுகிறார்கள் சாவாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் நாயகத்தினுடைய குதிரையை ஓட்டி வந்தவர் நாயகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து வந்தவர் குதிரை கடிவாளத்தை இவர் சொர்க்கவாசி என்றெல்லாம் வசிக்கொண்டிருக்கிற பொழுது பெருமானாரினுடைய கண்களில் ரெண்டு சொட்டு கண்ணீர் வருகிறது பெருமானார் சொன்னார்கள் இவரின் ஆடைக்கு கீழே நரக நெருப்பு எரிகிறது என்றார் என்ன காரணம் நாயகமே என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை ரனிமத் பொருளை பங்கு வைப்பதற்கு முன்பதாக கணிம பொருளை போரிலே கிடைத்த பொருளை பங்கு வைப்பதற்கு முன்பதாக யாரும் எடுக்கிற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது ஆனால் இவர் ஒரு ஆணையை இதை ஒரு ஆடலான போட்டுக்கிற ஆடலான என்று நினைத்து தெரியாமல் எடுத்து அணிந்து கொண்டார் என்றார் பின் பங்கு வைப்பதற்கு முன்பதாக வைத்துள் மாலில் இருந்து ஆணையை எடுத்த காரணத்தினால் இவர் ஆடைக்கு கீழே நரக நெருப்பு ஏறுகிறது என்றார்கள் பெருமானார் சல்லா வலிவு செல்லம் என்பவர்கள் சபையை கிழித்துக் கொண்டு ஒருவர் ஓடி வருகிறார் புகாரிகளை பதிவான அறிவு ஒரு செருப்பு வாரை சிறாக்கும் அவர் சிறாகான் ஒரு வார் அல்லது ரெண்டு வாரை எடுத்துக்கொண்டு வருகிறார் நாயகவே பங்கு வைப்பதற்கு முன்பதாக செருப்பு வாரதானே என்று நான் ஒரு வாரை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன் நாயகவே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் சல்லா வலிவு செல்லம் சொன்ன வார்த்தை இது செருப்பு வாரல்ல இது நரகின்வார் என்றார்ும்ிராக் என்னார் இது நரகத்தின்வார் என்றார் வைத்துல்டைய பொருளாதாரத்தை எடுப்பது நன்மை என்று ஒரு சமூகம் நினைக்க ஆனால் பெருமானாக சதுரல்லா முடிவன் செல்வம் சொல்லுகிறார்கள் அதைவிட பெரிய பாவம் உலகத்தில் வேறொன்றும் இல்லை என்று காட்டுகிறார்கள் சின்ன பிள்ளை ஒரு பிள்ளை இறந்து போயிடுது காரியங்களை பதிவான ஆயிஷா சித்திகாரியெல்லாம் பச்சை பிள்ளை இறந்து போயிடுது ரெண்டு வயசு பூர்த்தியான பிள்ளை இறந்து போய் விடுகிறது ஆயிஷா சித்திக்காரர் சொர்க்கத்தினுடைய சிட்டு என்று வர்ணிக்கிறார்கள் சொர்க்கத்தினுடைய சிட்டு குருவி இறந்து போய்விட்டார்கள் என்று வர்ணிக்கிறார்கள் உடனே பெருமானார் கதந்தா முடிவு செலவு அதை பற்றி உனக்கு தெரியுமா சொர்க்கத்தினுடைய சிட்டு என்பது உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாத விஷயத்தை பேசாதே என்றார்கள் பெருமானார் சல்லா பலம் சில பிள்ளைகள் பெற்றோர்களை பின்பற்றி அவர்களும் நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று பெருமானார் பழமர்செல்வம் சொல்லிக் காட்டுகிறார்கள் என்று சொன்னார் அன்பிற்குரியவர்களை நாம் பார்க்கிற பார்வை ஒன்று வேறொரு நிகழ்வில் நடக்கக்கூடும் பெருமானார் சலல்லா பலேமர் செலம் இன்னொரு ஹதீசிலே புகாரிலேயே பதிவான அதித்தான் இது உசாமா ராகுத்தலா போர்க்கணத்திற்கு செல்கிறார்கள் உக்கிரமமாக போர் செய்கிறார்கள் எல்லாத்தலா கடுமையாக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் போரிலே அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஈமான் கொண்டார் எடுத்துவிட்டேன் சொல்லுகிறார்கள் உள்ளத்தை இவர்கள் பார்க்கிற முகம் ஒன்று அவர்கள் பார்க்கிற முகம் வேறு வரலாற்றிலே ஒரு செய்தி ஒன்று உமரே பார்க்கிறியாக இடத்திலே ரெண்டு இளைஞர்கள் வருகிறார் ஒரு கிளவன் மாத்தி மாத்தி ஓடிட்டு இருக்கிற உமரளி அல்லாவுக்கு வந்ததே கோபம் குரான் என்று சொன்னாலே உமரளி எல்லா கொதித்துடுவார்கள் ஒரு கிழவன் குரான மாத்தி மாத்தி ஓடுறா ஆளை தூக்கிட்டு வாங்கிட்டாங்க உமரளி ஆளை தூக்கிட்டு வாங்கிட்டாங்க போய் தூக்கிட்டு யார் எந்த கிழவர் என்று பார்க்கிறார்கள் அப்துல்லாதி கூதரளி போட்டுவதற்கான அப்துல்லாஹின் மசூதலி எல்லா இதை பார்த்து உன்ன உரையில் ஆடி போயிட்டாங்க யாரப்பா பார்த்து சொன்னீங்க இவரையா பார்த்து சொன்னீர்கள் இவரையா பார்த்து சொன்னீர்கள் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் ஒரு நாள் தகச்சத்தின் வேளையில் இவர் குரானை ஓதிக்கொண்டிருந்தார் நான் பெருமானார் செல்லல்லார் ஒடிவு சென்ற தோடு நானும் அபுவுக்கு சித்திகரளி எல்லாம் இரண்டு பேரும் சென்று பெருமானார் இவர் ஓதியதை கேட்டுவிட்டு இவர் ஓதியதை அப்துல்லா மசூத் ஓதியதை கேட்டுவிட்டு எப்படி இவரை நிலையில் வந்தார்களோ ஓதிக்காட்டினார்களோ அதை போன்றே ார் என்று இந்த அப்துல்லா மசூதை பாராட்டியிருக்கிறார்கள் இவரைப்படி சொன்னீர் என்று சொல்லிவிட்டு அடுத்ததை சொல்லிக்காட்டுகிறார்கள் இந்த செய்தியை மறுநாள் காலை அப்துல்லா மஸ்தூ பெருமானார் புகழ்ந்து சொன்னாங்க என்ற செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று வேகமாக வெட்டுக்கு சென்றேன் உள்ளே சொல்லிவிட்டு வெளியே வருகிறார்கள் உள்ளே சொல்லிவிட்டு வெளியே வருகிறார்கள் இங்கேயும் நான் அவுக்கொள்ள முடியவில்லையே என்று நாங்கள் அழைத்துக் கொள்கிறார்கள் உபகிவன காவிரி எல்லா சுத்தா பார்த்த பார்வை ஒன்று இரண்டு இளைஞர்கள் குரானை ஓதுகிறார்கள் நேர ஆளை முடிச்சுட்டு இளைஞர்களை உபயும காவிரடி எல்லா ரசூல் நாயகமே தப்பு தப்பா குரான் ரசூல்ல ஓதுங்க பார்க்கலான் அந்த இளைஞர்களை திருத்திய விதம் இருக்கிறதே அடாதியான விதம் அந்த இளைஞர்கள் ஓத ஓத அழகு அழகு ஏழு விதத்தில் இறங்கி இருந்தது உபயன் காவல்நிலையில் தெரிஞ்சது ஒரு விதம் குரான் ஏழு விதத்தில் இறங்கி இருந்தது அதனால் அவர்கள் அழகாக ஓதினார்கள் பெருமானார் சிறல்லா பொழிவு சொல்லும் உபை என்ன இப்படி தப்பார சொல்ல சரி நினைக்கிறாங்களே என்ற மனசுக்குள்ளே ஒரு சலனம் வருகிற பொழுது பெருமானார் உபகிவனுக்கு அவர் அளியல்லா என்னுடைய நெஞ்சிலை கை வைத்து அல்லா மயது அல்லா இந்த உள்ளத்திற்குள் இருக்கிற கைத்தானை உபையை விட்டு தூக்கு என்றால் அதற்கு பிறகு உபையின்லா வந்தவனுடைய உள்ளத்திற்குள்ளே வஸ்வசாவத்ததாக வரலாறே இல்லை உபை பார்த்த பார்வை தவறு ஆனால் பெருமானார் பார்த்த பார்வை சரி பார்வை சரி என்று நினைக்கிறோமோ அது தவறாக இருக்கலாம் எது தவறு என்று நினைக்கிறோமோ அது சரியாக இருக்கலாம் இந்த அடிப்படையிலேயே சில சூறாக்களை நாம் பார்க்கிறோம் வெறுமனை சூறாக்களை பார்த்துவிட்டு கடந்து கடந்து போய் பழக்கப்பட்டவர்கள் நாம் வேக வேகமாக சூறாக்களை ஓதி மோதி நாம் ஆனால் பெருமானா செல்லா தொலைவு செல்லும் சில சூறாக்களை ஓதுகிறீர்கள் அதற்குள்ளே இருக்கிற பன்முகங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பன்முகங்களை பார்த்திருக்கிறீர்களா அதில் ஒன்றுதான் ஆயத்துள் குறிசி ஆயத்துள் குறிசியை தெரியாமல் ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது எப்படி சூரத்தில் பார்த்திகா ஒவ்வொருவருக்கும் மனனமாக இருக்கிறதோ இதை போன்று ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஆயுத்துள் குறிசி மனநமாக இருக்க வேண்டும் இதற்கு ஏன் ஆயத்துள் குறிசி என்று பெயர் இதுக்கு மொத்த பேர்களை நீங்க தப்சீல பார்த்தாக்கா ஆயத்தூர் குறிசிக்கு நாற்பது பேர்கள் பெருமானால் வைத்த பெயர்களே நாற்பது அதிலே ஆயத்தூர் குறிசி என்று ஏன் இருக்கிறது என்றால் அல்லாஹலே குருசி என்ற வார்த்தையை சொல்கிறார் தாக்குதூசினத்து வளானோ என்று தொடங்கி அல்லாஹ் ஓதுகிற பொழுது அல்லாஹுலாக இல்லாகுள் ஆகிய செய்யும் நான் தாக்குதூசினத்து வளானோ அல்லாக வருகிற பொழுது ஓதிக்கொண்டு வருகிற பொழுது அங்கே குருசி என்ற வார்த்தையையும் அல்லாஹ் இடம் பிடிக்க செய்கிறான் அதனால இந்த சூறாவுக்கு பேர் குறிசி ஏன் தெரியுமா அல்லாஹ் இடம் இருக்கிறது அரசிலே அல்லாஹர்களுடைய சிம்மாசனத்திலே அவனுடைய வலது பக்கம் ஆயிரம் நாற்காலிகள் இருக்கிறதாம் இடது பக்கம் ஆயிரம் நாற்காலிகள் இருக்கிறதாம் சகிகான அதிசயிகள் சொல்லித் தருகிற வரலாறு வலது பக்கம் ஆயிரம் நாற்காலிகள் இடதுபக்கம் ஆயிரம் நாற்காலிகள் அது அத்தனையிலும் வழக்குகள் இருக்கிறார்கள் எதற்காக தெரியுமா இந்த ஓதக்கூடியவர்களுக்கு நன்மையை எழுதுவதற்காக நன்மையை எழுதுவதற்காக வலது ஆயிரம் இடதுபக்கம் ஆகிறோம் அதனாலதான் ஒவ்வொரு நாளும் பெரியவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தொள் குறிச்சியை ஓதிக்கொள்வாக்கி வரலாற்றல் இந்த சூராவுக்கு மட்டும் பெருமானார் சென்னல்லா செல்லம் சொல்லுவார்கள் ஸ்பெஷலா ஒரு தன்மை இருக்கிறது என தெரியுமா இன்னலி காந்திகள் ரெண்டு உதடும் இருக்கிறதா இந்த சூராவுக்கு இந்த ஆயத்திற்கு ரெண்டு ரெண்டு உதடும் ஒரு நாவும் இருக்கிறது இந்த அல்லாகவே நாம் ஓத ஓத அல்லாகவே துதித்துக் கொண்டிருக்கிறது தகத்த அரிசி அரிசிக்கு அருகிலே இருந்து குதித்துக் கொண்டே இருக்கிறது வேறு எந்த ஆயத்துக்கு இந்த ஆற்றல் இல்லை நாவும் புதடும் இருக்கிற ஒரு ஆயத்தில் குரானிலே இருக்கிறதா என்றால் ஆயத்துள் குருசியை தவிர வேறெதுமில்லை என்றார்கள் கோமான் சல்லர் பாபா அணிக அவர்கள் அவர்கள் பார்த்த பார்வை இந்த பார்வையோடு நாம் ஆயத்துள் பிராட்சியாக நிறைய அத்தாட்சிகளை உலகத்திலே மனுஷனால செய்ய முடியாதது சூரியன் அத்தாட்சி என்கிறான் சந்திரன் அத்தாட்சி என்கிறான் எல்லா ஆய்வு நிலையங்கள் ஒண்ணு நான் ஒரு சூரியனை கண்டுபிடிக்க போறேன் என்று சொன்னா கண்டுபிடிக்க முடியுமா கலைஞர் உருவாக்குற சூரியனை வேண்டாம் கண்டுபிடிக்கலாம் மனுஷன சூரியனை கண்டுபிடிக்க முடியாது உருவாக்க முடியாது நிலவை உருவாக்க முடியுமா பகலை உருவாக்க முடியுமா இரவை உருவாக்க முடியுமா இதெல்லாம் அல்ல அத்தாட்சி என்று சொல்கிறார் பெருமான செல்லா கொடிவர் செல்லம் சொல்கிறார்கள் இந்த அத்தாட்சிகளை விட பிரம்மாண்டமான அத்தாட்சி தான் ஆயத்திற்கு சி என்றார் அல்லா தன்னுடைய ஒட்டுமொத்த தன்மைகளையும் இந்த ஒரு ஆயத்திற்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார் அல்லா என்றால் யார் என்பதை அவ்வாஹ் என்றால் யார் அவனுடைய தன்மைகள் என்ன அவனுடைய ஆளுமை உள்ளமை வல்லமை அனைத்தையும் சேர்த்து ஒரு வசனத்திற்குள்ளே ரகுல் ஆலமின் வைத்திருக்கிறார் என்றால் இது ஆயத்திற்குள் உலகத்தை விட வானை விட பூமியை விட பிரமாண்டமான வசனம் கொண்டிருக்கிறது என்றால்விட்டு தொடரிலே சொல்கிறார்கள் ஒரே ஒரு தடவை ஓதுகிறாரோ மறுநாள் வரை இவருடைய பாவங்கள் எல்லாம் அளிக்கப்படுகிறது இவர்களுக்கு நன்மை மட்டுமே எழுதப்படுகிறது என்றார் அமைச்சுட்டு ஒளி நன்மை மட்டுமே எழுதப்படுகிறது என்று இவன் அப்பாஸ் அலியல்லாவுடா சொல்லிக்காட்டுகிறார்கள் இரண்டாம் என்று குரானிலேயே நீதமான வசனம் எதி குரானிலேயே பயமுறுத்தக்கூடிய வசனம் எது குரானிலேயே ஆறுதல் தருகிற வசனம் எது நாலு கேள்விகளுக்கு யார் பதில் சொல்ல முடியும் என்று பொழுது இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே எழுபது சூறாக்களை மனநம் செய்த இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே எழுபது சூறாக்களை மனனம் செய்த எந்த இரவிலே இறங்கியது எது பகலிலே இறங்கியது எது கோடை காலத்திலே இறங்கியது எது குளிர்காலத்திலே இறங்கியது எது தனிமையிலே இறங்கியது எது சமையிலே இறங்கியது என்று எல்லா நிலைகளையும் அறிந்து வைத்திருந்த அப்துல்லாவிட மசபூதில் எல்லாம் தலா எழுந்து நிற்கிறார்கள் உமர் அலி அல்லாவுக்கு பதில் சொல்வதற்காக எழுந்து நின்று நாலு கேள்விகளுக்கும் குரானை கொண்டே பதில் சொல்கிறார்கள் குரானிலேயே பிரமாண்டமான வசனம் எது என்று நிற்கிறீர்களே குரானிலேயே பிரமாண்டமான வசனம் குரானிலேயே நிறைந்த வசனம் நீதம் நிறைந்த வசனம் அல்லாஹர் சொல்கிறார் இன்னாத யகருபில் அது ஒவ்வொரு ஜுமாவின் உடைய இறுதியிலும் ஓதப்படுகிற வசனம் இன்னாதில் ஒருவர் உங்கள் மேற்பட்டைகளை மட்டும் மேல் இருக்கிறார்கள் இதைவிடமான கிடையாது அல்லா மூன்று விஷயங்களை பெற்றோரோடு பெற்றோரோடு மக்களோடு சொந்தத்தோடு அண்டை வீட்டாரோடு சமூகத்தோடு எப்படி நீளமாக இருக்க வேண்டும் என்பதைகளை அல்லா தடுக்கிறான் கெட்ட செயல்களை அல்லா தடுக்கிறார் புரட்சியை அல்லா தடுக்கிறார் இந்த ஆறு தான் இந்த வசனத்திலே சொல்லிக் காட்டுகிறான் இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை இந்த ஆறுக்குள்ளே ரபுலாரின் நுழை வைத்து காட்டுகிறான் குரானிலேயே மிக நீதமான வசனம் எது என்றால் இன்னொரு குரானிலேயே ரொம்ப பயமுறுத்தக்கூடிய வசனம் எதுவும் ஒவ்வொருவரும் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்களா ஒவ்வொருவரும் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்களா ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே நுழைய வேண்டுமானால் ஒரு கேட்டகரி வேண்டும் கண்டவர்கள் எல்லாம் உள்ளே நுழைய முடியாது ஷூ செருப்பு போட்டால் உள்ள ஊக்குவான ட்டுக்குள்ளே செல்வதற்கு ஒரு கேட்டகிரி உண்டு செவன் ஸ்டாருக்குள்ளே சொல்வதற்கு ஒரு கேட்டகுறி உண்டு அண்ணா படைத்திருக்கிறேன் கற்பனையிலே கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமாக கபுலாரின் படைத்திருக்கிறேன் அந்த சொர்க்கத்திற்குள்ளே செல்வதற்கு கேட்டகிரி இல்லையா அல்ல கேட்கலாம் ஐயத்துள்ள இம்ராஹிம் என்கும் ஐயத்துக்குள்ள சென்ன தென்னனி கேட்டவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று ஆசைப்பட்டால் நான் கொடுத்து விடுவேனா நான் என்னை இழிச்சவாயன கேட்கிறார் என இழிச்சவாயனா எல்லோருக்கும் கொடுப்பதற்கு இதைவிட பயமுறுத்தக்கூடிய வசனம் வேறொன்றும் இல்லை என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் அப்துல்லாஹின் மஸ்பூத் அல்லாத்தலா ஆதரவு உள்ள வசனம் எது என்று கேட்கிற பொழுது என்னுடைய ரகமத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் பெரும் பாவிகளை எல்லாம் மன்னித்தவன் நான் என் நான் ரகமத்தை வழங்குகிறேன் இந்த வசனத்தை விட ஆதரவு வைக்கிற வசனம் வேறொன்றும் இல்லை என்பதை அப்துல்லாஹின் மசூத் அல்ல எல்லாருத்தார் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் உமர் அளி எல்லாம் பாராட்டினார்கள் என்று வரலாறு சொல்கிறது குரானிலேயே பிரமாண்டமான வசனம் ஆயத்தில் குருசி அத்தனை பேர்கள் இதை புரிந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நான் வரலாறு பிரிவுகளாக பிரித்து பிரித்து நிறைவு பெறும் இதற்குள் இருக்கிற வார்த்தைகள் இருக்கிறதே ஐம்பது இருக்கிறது இதில் இருக்கிற எழுத்துக்கள் இருக்கிறதே நூத்தி எழுபது இதனுடைய பிரிவுகள் பதினேழு இதில் இருக்கிற வார்த்தைகள் ஐம்பது இதில் இருக்கிற எழுத்துக்கள் நூத்தி ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு பதினேழு முறை ஓத ஆரம்பித்தார் இந்த ஆயுத்தல் குருசியை பதினேழு முறை ஓதினார் அவன் வீரனாக இருப்பான் கோடையாக இருக்க மாட்டான் சில பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ள பய என்ற சுவாபம் இருக்கும் பயந்தே வாழுவார்கள் அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் அந்த மனிதர்கள் ஒரு நாளைக்கு பதினேழு முறை ஓத ஆரம்பிப்பார்களே ஆனால் பயம் போய் வீரர்களாக மாறிவிடுவார்கள் யார் இதை களிமா என்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஐம்பது முறை ஓதி வருகிறார்களோ ஐம்பது முறை ஓதி வருகிறார்களோ முஜீவா அவர்கள் கேட்கிற துவாவை உடனே நல்லா அங்கீகரிப்பான் யார் ஐம்பது முறை ஓதக்கூடிய விளக்கம் இருக்கிறதோ அவர்கள் கேட்கிற துவாவை ரகுல் அளவின் அங்கீகரித்துக் யார் இதை நூத்தி எழுபது முறை போதுகிறார்களோ அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு முறை யார் ஓதுகிறார்களோ காணவா பூபா அந்த இடத்திலே பிரியத்திற்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் ரபுல் அளவில் யாரை நேசிக்கிறார் நாம் அல்ல அல்லா சொல்றோம் அல்லாது யாரை நேசிக்கிறார் என்றால் யார் ஆயத்திற்கு சிள தொடர்பு கொண்டு நூத்தி முறை ஓதுகிறார்களோ அவர்களை ரமூடார்கள் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த வசனத்திற்கு பெருமானார் வைத்த பெயர் இன்னொன்று பெருமனே ஆயத்துக்குறிச்சி என்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் பெருமானார் வைத்திருக்கிறார்கள் பெருமானார் நிறைய தலைவர்களை சொல்லியிருக்கிறார்கள் நீங்க நம்மளுடைய தலைவரை கேட்ட நிறைய தலைவர் பெயரை சொல்லுவோம் ஆனால் பெருமானார் சொல்லுவார்கள் சக்கீது நாஸ் மக்களின் தலைவர் யா தெரியுமா ஆதம் அடிவிசலாம் என்றார் நாயகத்தினத்தில் தலைவர்கள் யார் சையிதுள் ஆரம் அரபுகளின் தலைவர் யார் என்றால் கண்மணி நாயகம் சல்லம்பாணி சையிது தலைவர் யார் என்று கேட்டால் பெருமானார் சொல்லுவார்கள் சல்மான் பாரிசி என்று சொல்லுவார்கள் சையீதுகளின் தலைவர் யார் என்று கேட்டால் பெருமானார் சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் தலைவர் யார் என்று கேட்டால் விழால் ரலியல்லா முத்தலா என்று சொல்லுவார்கள் சையீது மரங்களின் தலைமையான வரம் எது என்று கேட்டால் தூபா என்று பெருமானார் சல்லல்லா மாதங்களின் தலைவர் மாதங்களை சொல்லுவார்கள் தலைவர் நாட்களின் தலைமையினால் கலாம் தலைவர் என்று சொல்லுவார்கள் பெருமானார் சொல்லுவார்கள் தலைமையான கேட்டார் ஆயatul কুরসি என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீஹி хамஸூன கரீமா இந்த ஆயatul কুরசியிலே 50 வார்த்தைகள் இருக்கிறதே வீ குல்லி கலமத்தின் хамஸூன பரக்கா ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளே 50 பரக்கத் இருக்கிறதே என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 50 பரக்கத்துகள் இருக்கிறதே ஆக ஒரு முறை ஓதினால் 2500 பரக்கத்துகளை தருகரே ஒரே வசனம் ஆயatul কুরசிதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எத்தனை பெரிய இந்த ஆயatul ார்கள்லாறு மட்டும்பதாயிரம் வழக்குகள் சுமந்து வந்தார்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு வசனம் என்ன என்று குறானுக்குள் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் அது ஆயத்தூர் குருசியாகத்தான் பெருமானார் செல்ல வாக்மணி வசனம் பதிரு போர்க்கிடத்திலே எதை வைத்தார் இடத்திலே கேட்டார்கள் பிரம்மதி காஸ்தலீஸ் இது இடம் பிடித்திருக்கிற வார்த்தையும் ஆயத்திரு இடம் பிடித்திருக்கிறேர்களுக்கும் எட்டு வாயில்களும் திறக்கப்படுமா ஒரு தடவை போத ஆரம்பித்து விட்டால் சொர்க்கத்தினுடைய எட்டு வாயில்களும் திறக்கப்படும் எந்த வாயிலுக்குள் நீ வருகிறாய் என்று ஒவ்வொரு சொர்க்கமும் அழைக்குமாம் நீ எனக்குள் வர வேண்டும் நீ எனக்குள் வர வேண்டும் காரணம் நீ ஆயத்தில் குறிசியை போதியவர் என்று ஒவ்வொரு சொர்க்கமும் அழைக்கும் பதிவு செய்யங்க யார் வருகிறார்கள் யார் எடுத்தார்கள் எப்படி எடுத்தார்கள் எந்த நேரத்தில் எடுத்தார்கள் அவன் எங்க போயிட்டு இருக்கான் என்று வளைவோண்டு பிடிக்கிற ஆட்கள் இன்றைக்கு உண்டு அன்றைக்களெல்லாம் இல்லை ஓரமாக ஒளிந்திருந்து பார்க்கிறார் பார்த்தா மனுஷம் மாதிரி இருக்கு மனுஷன் மாதிரியே இல்லாமலும் இருக்கு ஒரு மாதிரியா இருக்கு மரத்தில் ஈடுகிறது பழத்தை பறிக்கிறது சாப்பிடுகிறது கொண்டு செல்கிறது அயோடு பிடிச்சிட்டாங்க பிடித்தால் அந்த இன்சுண் நம் ஜிம்மும் உங்க கேட்கிறாங்க நம்மளா இருந்தாக்க ஜின்னு சொன்னா அவ்வளவு தான் அங்கே போத்து அந்த இன்சுண்ணம் ஜின்னு நீ மனிதனா சின்னா என்று கேட்க நான் ஜின்னத்தை சம்பவ உன்னுடைய கரத்தை காட்டு என்றார் உன் கரத்தை காட்டு என்றார்கள் கரத்தை பார்த்தால் நாயின் கரத்தை கொண்டிருக்கிறது ஒரு சேரோ நாயினுடைய அந்த காலில் இருக்கிற முடியை கொண்டிருக்கிறது ஏன் இப்படி நாங்கள் இப்படித்தான் படைக்கப்பட்டு இப்படி வருகிறாயே நீ வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்று அதன் இடத்திலேயே கேட்டாக்கலாம் ஒரு வழியை செய்யறோம் ஆனால் அதன் கேட்டார்கள் நீ வராமல் இருப்பதற்கு என்ன வழி அந்த ஜின் சொன்னதா நீங்கள் ஆயத்துள் குறிசியை போதினால் எங்களில் ஒருவர் கூட காலடி எடுத்து வைக்க முடியாது என்றது ஆயத்துள் குறிசியினுடைய ஆற்றல் ஜிண்களுக்கு தெரியும் ஆனால் நமக்கு தெரியவில்லையே நமக்கு தெரியவில்லையே பெருமனே கடகலே ஓதிடு போறவரை அதனுடைய ஆற்றலை புரிந்து ஓதுகிறோமா அபுகுரை எளியல்லாக வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நசகி போன்ற கிதாபுகளிலே இடம்பெறுகிறது அபுகுரை எளியல்லாக இடத்திலே பெருமனால் செல்லாகுடைய பொருட்களை எல்லாம் கொடுத்து இதை பாதுகாத்துக்குள் என்று சொல்கிறார்கள் அபுகுரை அணியெல்லாம் பாதுகாக்கிறார்கள் இரவு நேரத்தில் ஒரு திருடன் ஒரு திருடனை பிடித்து விடுகிறார்கள் பிடிச்சா கெஞ்சி கெதறான் நான் இதையுமே எடுத்துட்டு போல என்ன விட்டுருங்க என்று கெஞ்சி கெதறுகிறான் சரி பாவம் என்ன அபு குரேரா அடி எல்லாம் ரொம்ப இறக்கும் பூனைக்கு இறக்கப்பட்டவர் அதனாலதான் அவங்களுக்கு பேர் அபு குரேரா பூனையின் தந்தையின் பேர் அவங்களுக்கு அசல் பேர் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் இவருடைய சகது அவர்களுடைய பேரு ஆனா பூனையின் மீது இறக்கப்பட்டதால் அவங்களுடைய துப்பாக்கூனையே பூனை வச்சிருப்பாங்களாம் இறக்கப்பட்டதுனாலதான் பெருமானார் வைத்த பெயர் அபு பூனைக்கு வாப்பா பூனை எப்பயுமே எடுத்து வளர்க்கிற வழக்கம் இறக்கத்திற்கு சொந்தக்காரே அபுகுரேரையெல்லாம் விட்டுவிடுகிறார்கள் மறுநாள் காலை மாணவி செல்லு அலைவர் செல்லம் அபுகுரைலாவை பார்த்து கேட்கிறார்கள் விண்ணுக்கு மேலையும் மண்ணுக்கு கீழே நடக்கிற விஷயங்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற அண்ணல் பெருமானாருக்கு தெரியாதா நேற்று வந்தது யார் என்று பெருமானார் கேட்கிறார்கள் அபு நேற்று ஒருவரை கைதியாக பிடித்திருப்பாயே என்ன ஆனது என்று கேட்கிறார்கள் விட்டுவிட்டேன் ஒன்றும் ஒரு திரு ரகசியமாக பொருளாதாரத்தை பொருளை பொருளை எடுத்துக்கொண்டு வருகிறார் கொண்டிருக்கிறார் மீண்டும் கெஞ்சுகிறார் கெதர்கிறார் என்னுடைய வறுமையால் நான் வந்துவிட்டேன் கோவித்துக் கொள்ளாதீர்கள் பெருமானார் இடத்தில் என்னை அழைத்துச் சென்று விடாதீர்கள் என்று ஏக வார்த்தைகளால் அள்ளி வீசுகிறார் மீண்டும் இறக்கப்படுகிறார்கள் விட்டுவிடுகிறார்கள் அபு குரேதா மறுநாள் காலை மாணவி சல்லல்லாஹிவு செல்லும் சுமுக தொடுகை எல்லாம் முடித்ததற்கு பிறகு சுமூக தொடுகை எல்லாம் முடித்ததற்கு பிறகு பெருமானார் அழிவு செல்ல வந்தவர்கள் என்ன இன்றைக்கு ஒரு கைதியை பிடித்தாயா என்னானது என்று கேட்கிறார்கள் நாயகமே இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன் நாளைக்கு வரமாட்டார் என்று நினைக்கிறாயா அபு குரேதா என்று கேட்கிற பொழுது கண்டிப்பா நாளைக்கு வரமாட்டார் நாயகமே நாம் என்ற உத்தரவாதம் கொடுத்தமே பெருமானார் சொல்லுகிறார்கள் கண்டிப்பாக வருவார் நாளைக்கு வருவார் வந்த என்ன சொன்னால் விடமாட்ட விழித்துக் கொள்வது விழித்து பார்க்கிறார்கள் உள்ளிருந்து ஒருவர் நிறைய பொருளாதாரத்தை எடுத்துக் வருகிறார் யார் என்று பார்த்தால் இவர் நான் உன்னை விடமாட்டேன் ரெண்டு நாள் ஏமாற்றிவிட்டால் இப்பொழுதும் நான் ஏமாறுவதற்கு தயாராக இப்பொழுதும் நான் ஏமாறுவதற்கு தயாராக அதனால் உன்னை நாயகத்திடத்திலே கொண்டு சொல்லுவேன் என்று சொல்லுகிற அவர் சொன்னார் உனக்கு ஒரு புதிய விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அந்த கல்வியை நான் கொடுத்தா என்னை நீ உற்றணும் என்று சொல்ல அபகுரைகிறார் அறி எல்லாம் அடிமை கல்விக்கு அடிமை கல்வியை கொடுக்கிறேன் என்று சொன்னால் உயிரை கூட கொடுத்து விடுவார்கள் சரி சொல்லிக்கொடு என்று சொல்ல ஆயத்திற்கு ஊதிவிட்டால் யாரும் உள்ளே வர முடியாது அந்த ஆயத்தூள் குறிசியை இனிமேல் உபதிக்குள் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள் சரி என்று விட்டுறாங்க மறுநாள் காலை மாணவி சல்லாசலம் தொழுகைக்கு பிறகு என்ன நேற்று ராத்திரி வளமி போல உன் கைதி வந்தாரா என்று கேட்க வந்த நாயகமே எங்கே என்று பெருமானார் கேட்கிறார்கள் நாயகமே உன்னை சொல்லிக் கொடுத்தாரு நாயகமே கல்வி கிடைச்சதனால விட்டுட்டேன் என்ன சொல்லிக் கொடுத்தால் ஆயத்தில் குறிசியை சொல்லிக் கொடுத்தார் பெருமானார் சபையிலே சொன்னார்கள் வந்தவர் மனிதர் ஜிம் வந்தவர் மனிதர் அல்ல ஜிங் கல்வியை படித்து விட்டார் என்று பெருமானார் என்றால் மட்டுமே என்ன ஒரு சகாபி வருகிறார் பெருமானார் இனத்தில் இருக்கிறார் எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்கள் நாயகவே அதை கொண்டு அல்ல எனக்கு பயனளிக்கிற விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் நாயகவே என்று சொல்லுகிற பொழுது நபிகள் கோமான் செல்லிமேஸ்வரன் குருசி அயத்தில் குருசி ஒதுக்குள் அந்த உன்னை பாதுகாக்கும் பிள்ளைகளை பாதுகாக்கும் முதலாவதாக முதலாவதாக அவருடைய அங்கீகரிக்கப்படும் என்னென்ன அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக எழுப்பப்படுகிற பொழுது நபிமார்களோடு எழுப்பப்படுவார் என்றார்கள் நபிமார்களோடு இருக்கிற பெரிய வாக்கியத்தை கொடுப்பது இந்த மூன்றாவதாக சொன்னார்கள் விட்டு இந்த துண்டாக்கிவிடும் யார் நீக்கப்பட்டுவிடும் என்று பெக்கூடிய ஆண்களும் பெண்களும் உள்ளேசியை பெருமை இருக்கிறது என்று பெருமைக்குரிய நபிகள் பெருமானார் இவரை பின்தொடர்ந்து வியாபாரத்திற்கு செல்கிறார் இவரை பின்தொடர்ந்து திருடர்கள் சென்றார்களாம் பொருளாதாரத்தை திருடலான்னு என்னென்னு பார்க்கிறோம் ஒன்றுமே நடக்கவில்லையே நீங்கள் என்னதான் செய்கிறீர்கள் என்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை வேறொன்றும் நான் செய்யவில்லை வேறொன்றும் நான் செய்யவில்லை ஆயத்திற்கு ஏழு முறை ஓதி ஒவ்வொரு திசைகளிலும் என் மேலும் உதிக்கொள்கிறேன் பாதுகாக்கிறான் இத்தனை சிறப்புகள் மேற்பட்ட சிறப்புகள் உங்களிடத்தில் மேற்பட்டி தானே பார்க்கிறோம் தெரிகிற முகம் பெரும் என்று பார்க்கிறோம் தெரியாத முகங்கள் முன்னூறு இருக்கிறது அதையும் தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கலாம் அன்புக்குரியவர்களே பெருமானார் இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் இன்னும் சில விஷயங்களை வாங்க நூறு முறை மோதிவாருங்கள் காணாமல் போக்கிவிடுவான் நிறைய வரலாறுகளை சான்றாக சொல்ல முடியும் சிலர்களுக்கு வெற்றி வேண்டும் என்று நினைப்பார்கள் தொழில் துறையிலே வெற்றி வேண்டும் இன்ட்ரி வெற்றி வேண்டும் வியாபாரத்தில் வெற்றி தொட்டியம் எல்லாம் என்று நினைக்கிறார்களே இவர்களுக்கு பெருமானார் உங்களுக்கு வெட்டு எப்படி வருகிறது பாருங்கள் என்கிறார்கள் அற்புதமான மந்திர சொல்லை பெருமானார் ார்கள்ே அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே போராமைக்காரர்களுடைய தீங்கு உங்களுக்கு ஏற்படுகிறதா பெருமானா சரவலா பணி போராமைக்காரர்களுடைய தீங்கு உங்களுக்கு இருக்கிறதா தொழில்துறையிலே போராமை இந்த போராமை நீங்க வேண்டுமா கடையை திறக்கும் போதே இளவா என்று உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழு முறை ஒன்பது முறை பதினோரு முறை நீங்கள் ஓதிவிட்டு கடையிலே உங்களை போராமைப்படுவதற்கு அகிலத்தில் ஆள் இல்லை போராமையை நீக்கிவிடுவான் அன்பை போட்டு விடுவான் என்ற அகில நீங்கள் சொருக்கத்திற்கு செல்ல ஆசைப்படுகிற சொர்க்கத்தின் மீது விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார் வலிமானவர்களுடைய பட்டியலையும் நீங்கள் பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான வரலாறுகள் உண்டு நாம் நினைப்போம் ஏதோ அப்ராணிகள் என்று ஆனால் அவர்களுக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் அல்லாமா தாலாலி அவர்கள் பிரயாணத்திலே ஹஜினுடைய பயணத்திலே ஒருவரை பார்க்கிறார் சமர்கந்து நாட்டில் இருந்து வருகிறார் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிளைன் போய் டக்குன்னு இறங்கி போற பயணம் அல்ல நீண்ட நாட்கள் செல்லுகிற பயணம் ஹஜ்ஜு பயணத்திலே சகீப்புல் பல்கீர் அகமத்துல்லா சமர்க்கத்திலிருந்து ஒருவர் வருகிறார் சப்பானியாக வருகிறார் குதிரை இல்லை ஒட்டகம் இல்லை நடந்தே வருகிறார் மீண்டு தூரம் நீங்கள் கிளம்பி எவ்வளவு நாள் ஆனது என்ற சகீப்புல் பல்கீர் அகமத்துல்லா கேட்கிற பொழுது பத்தாண்டுகள் ஆனது என்றார் அஜுக்காக அவர் வீட்டை விட்டு கிளம்பி தவர்ந்து தவர்ந்து வருகிறார் பத்தாண்டு ஆனது பலகீனமாக இருக்கிறார் இவரை பார்த்த பொழுது ஷக்கீக்குள் பல்கிற அம்மத்துள்ள நினைச்சது என்னவோ இவர் ஒண்ணும் ஆளுன்னு நினைக்கிறாரு ஆனா இவருக்குள்ள ஆயிரம் ஆயிரம் பத்தங்கள் இருக்கிறது எங்க பத்து வருஷமா வருவீங்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்கிற பொழுது எப்படி உங்களால் பயணம் முடிந்தது என்று கேட்க ஷவுக்குல்லா அல்லாஹுவின் மீது கொண்டிருக்கிற காதல் இருக்கிறது என்னை வரவழைத்துக் கொண்டே இருக்கிறது ஆளுமின் மீது நான் கொண்டிருக்கிறேன் அளப்பு காதல் என்னை வரவழைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது எங்க இவ்வளவு பலகீனமாக இருக்கிறீர்களே என்று கேட்க ரவுலமையிலே வருவதற்கான சக்தியையும் எனக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொல்ல இவர் நினைச்சோம் இவருக்குள் ஆயிரம் பத்தங்கள் இருக்கிறது நான் வாழ்வதற்கு என் வாழ்க்கைக்கு தேவையாக ஒரு அதிசை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று கேட்கிறார் பெரிய மகான் அவர்களிடத்திலே பயின்றவர்களே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பலகீனமான மனிதனிடத்தில் கேட்கிறார் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் ஒரு அதிசை கொண்டுதான் அமல் செய்கிறேன் நான் ஒரே ஒரு ஹதீசை கொண்டு அமல் அந்த ஹதீசை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் முன்பாகி ஆஜத்திக்கும் இலை அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும் அல்லாகவே வணங்கிக் கொள்ளுங்கள் சட்டிப்பே அல்லாகவே வணங்கிக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு வணங்க வேண்டும் தெரியுமா விக்கதிரி ஆஜத்திக்கும் இலை அல்லாவின் பக்கம் நாம் எவ்வளவு தேவை உள்ளவர்களாக இருக்கிறோமோ வணங்க வேண்டும் அல்லாவின் வக்கடமை எவ்வளவு தேவை பேசுவதற்கு அல்லது தேவை பார்ப்பதற்கு அல்லா தேவை கேட்பதற்கு அல்லாது தேவை நடப்பதற்கு அல்லாது தேவை ஒரு நரப்பை சுருட்டினால் எதுவும் நடக்காது திரும்பியவர்கள் சில நேரத்திலே மீண்டும் திரும்ப முடியவில்லையே பிரபுலமின் லேசாக புரட்டினால் எதுவும் நடக்காது ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் அல்லா நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு விவாதம் செய்யுது எவ்வளவு விவாதம் செய்து ஒரு மாத்தையிலே சகீகுல் பல்கர் அமர்ந்துள்ளாஹித்தாரா ஆடி போனார்கள் அந்த ஹரீசினுடைய தொடரை சொல்கிறார்கள் துன்யாவை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாக விசாலமாக படைத்திருக்கிறான் துன்யாவை இறைவன் விசாலமாக படைத்திருக்கிறான் நம்முடைய உணவுக்கு அவன் பொறுப்படுத்திருக்கிறான் நம்மை படைப்பதற்கு முன்பதாகவே உணவை படைத்து விட்டார் ஆறு நாட்கள் எல்லாத்தையும் படைத்து விட்டா மனுஷனை கடைசியில் படைக்கலாம் சொகுசாக இவன் வாழ வேண்டும் என்பதற்காக அதனால் உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்து சொன்னாங்க அந்த அதீசி தொடராக அதினினும் உள்ள இறைவனுக்கு நிறைய பாவம் செய்யுங்க தாக்கத்துக்கும் அது அதாபி அவனுடைய அதாபை எந்த அளவுக்கு உங்களால சகிக்க முடியுமோ பாவம் சிந்திக்குங்க அவனுடைய அதாவை தாங்க முடியுமா அவருடைய அதாவை தாங்க முடியுமா ரகுலாளமின் கோபத்தோடு பார்த்தாலே முடிந்து போனோமே கோபத்தோடு பார்த்தாலே அழிந்து போய் முடியுமோமே அவருடைய அதாவை தாங்க முடிந்தால் ஆவோசிக்கொள்ள அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க அகமத்துல்லாவிடத்தில் நீங்க நிறைய கட்டி சாதம் தயாரித்துக் கொள்ளுங்கள் மிக மக்கசிக்கும் பில் கபல் கபரிலை எவ்வளவு நாள் தங்குகிறீர்களோ அந்த அளவிற்கு கட்டி சாதம் தயாரித்துக் கொள்ளுங்கள் பாம்பேக்கு போறதா இருந்தா ஒரு வாரம் இருக்கிறோம்னாக்கா உள்ள நிறைய எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம் தேவையான துணி எடுத்து வச்சுக்கிறோம் எல்லா படத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம் ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சுக்கிறோம் மறந்துட்டு போயிட்டா எத்தனை மறந்துட்டு வந்தே வேகமா கொண்டு வாங்க ட்ரெயின் போயிடும் ஆயிரம் பேச்சுக்கள் பேசுகிறோமே கவரில போய் எத்தனை காலம் நாம் இருக்க போகிறோம் அதற்கு உணவு வேண்டாமா கவரில இருக்கிற நீங்கள் உணவை அமல்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து சொன்னார்கள் ஒரு வார்த்தை அமலும் சொர்க்கத்திற்காக நிறைய அமல் செய்து கொள்ளுங்கள் சொர்க்கத்திற்காக மகாம் சொர்க்கத்திலே எந்த சொகிற பொது நான் உங்களை பார்த்த பார்வை ஒன்று ஆனால் உங்களிடத்தில் இருக்கிற விஷயமோ வேறொன்று இதை போன்று ஒரு வார்த்தையை நான் வாழ்நாளி கேட்டதில்லை என்கிறார் அன்பிற்குரியவர்களே நாம் பார்க்கிற முகம் ஒன்று பின்னால் இருக்கிற முகம் ஒன்று எனவே முறையான முகத்தோடு பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு கெட்ட பார்வை பார்க்காமல் நல்ல பார்வை பார்த்து ஒவ்வொரு வருடத்திலும் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து வாடுகிற தௌப்பிட்டு ரப்புல் ஆலமின் நம் அனைவருக்கும் தந்தல்வானாங்க விவசாயி நியத்து கேள் தொழுகைக்கு நியத்து தேவை பரண தொழுகைக்கான நியத்து சொல்லணுமா நினைச்ச பரல தொழுகிறேன் நினைச்சா போதணுமா சொல்லணும் அது நினைச்சாலே போதும் ஆனா சொல்வது சிறந்தது என்று மார்க்க சொல்கிறது நான் பரல தொழுக நிஷாவினுடைய தொழுக நாளக்காக தெரிவனுக்காக கொடுகிறேன் என்று சொல்ல வேண்டும் பின்னால் தொள்ளக்கூடிய முக்குத்ததிகள் கண்டிப்பாக இமாமை பின்தொடர்ந்து என்று நிலைத்து செய்ய வேண்டும் ஆனா சுண்ணத்து தொழுகைக்கோ நபில் தொழுகைக்கோ நான் தொழுகிறேன் நிலைத்து பண்ணாலே போதும் சுண்ணத்தாயிரம் நபிலாயிரும் நான் சுண்ணத்தை தொழுகிறேன் அதை தொழுகிறேன் இதை தொழுகிறேன் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் தொழுகிறேன் என்று நியர்த்தி செய்தாலே சுண்ணத்தாக ஆகிவிடும் நஃபிலாக ஆகிவிடும் பேடுதலுக்காக வேண்டித்தான் நாம தராவிகளுடைய சுண்ணத்தை தொழுகிறோம் என்று சொல்லுகிறோம் என்கிற சொல்லலை என்றாலும் கூடிய இன்னும் சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம் பொறுத்தவரை தராவி தொழுகை நடக்கும் போதே இமாமுக்கு பின்தொடர்ந்து இஷா தொழுகைக்கு தக்பீர் கட்டி நிற்கிறது இது குடுமா என்ற கூட நஃபில் தொழக்கூடியவர்களுக்கு பின்னால் பரலு தொழக்கூடியவர்கள் தொல்ல முடியாது நவிழ் தொடக்கூடியவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் தொடலாம் நம்மள்கிட்ட கூடாது இதை போன்று கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிந்து கொண்டு போட்டுக் கொண்டு தொடுவது மக்கூவு தகுதியும் இருக்கைக்கு கீழே ஆடைகளை அணிந்து கொண்டு தொடுவது மக்குழுவு தகுதியும் இதை நிறைய இடங்கள்ல பெண்கள் அவங்க சேலை கட்டியிருப்பாங்க அதோட சேர்த்து மேல ஒரு மக்கன் அவங்க பட்டு தொழுகிறது இந்த தொழுக கூடாது ஏன்னா கைகள் தெரிந்தால் அவங்க கையை மறைக்கணும் அவரத்து வெளிப்பட்டு இருக்கிறது அவரத்தை மறைக்கிறது சேர்த்து வயிறு தெரியும் முதுகு தெரியும் இப்படி தெரிந்து தொழுதால் தொழுகை கூடாது அதனால் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கவர்கள் முடியும் அவரத்து முடியும் தெரியும் இதே மாதிரி ஆண்கள் ரொம்ப பாதிக்கா சங்குமார்க்குல நூத்துக்கு நூறு கட்டிட்டு வர்றேன் தொழுவர் அவர் தொடுகரன் சொன்னாக்கா எல்லா தொட எல்லாமே தெரியும் நான் அடுத்ததான் பார்க்கிறேன் தொழுக கூடாது பௌரத்தை மறைத்தாக வேண்டும் முழுமையாக வேண்டும் மார்க்கம் சொல்லுகிற தொடுகளை எப்படி நிற்கணும் எப்படி ருக்குவு செய்யணும் நேராக காவத்துள்ளாவை காதாவை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி கால்கள் இருக்கணும் அணவி மதுகை பொறுத்த அளவுக்கு நாலு பெருவரனினுடைய இடவெளி இருக்கணும் நாலு பெருவரனுடைய இடவெளி ருக்குவு செய்கிற பொழுது வளமாக பிடித்திருக்க வேண்டும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய நம்ம பேணாத விஷயம் தகதியில் உள்ள கான் சுஜூதுகளை நிம்மதியாக செய்ய வேண்டும் சுபகான ரம்பியல்லா சுபகான ரம்பியலா தீம் என்று ஒரு தடவை நிம்மதியாக சொல்லுகிற அளவிற்காவது ஒரு இருக்க வேண்டும் போயிட்டு மேல வண்டாக்க கூடாது பெருமை நான் சதம் வாக்கு அடிவு செல்ல வேண்டவர்கள் ஒருவர் தொழுக வருகிறார் தொழுதுட்டு வெளியே போகும்போது சரி பையன கிளம் துசல்லி நீ தொழுகவே இல்லையே என்ன தொழுதுட்டாதான் நினைச்சிட்டீங்க வெளியே போறீங்க அவர் மீண்டும் வந்து தொடுகிறார் சல்லி பையனக்கிளம் துசல்லி புரியல மீண்டும் வருகிறார் சல்லி பையன கிளம் துசல்லி நாலாவது கேட்டார் நாகம் என தொழுதுட்டு தானே இருக்கிறேன் தொழுகலை தொழுகல தொடுகிறேன் ஒண்ணுமே புரியலையே பெருமனார் சொன்னார்கள் நிம்மதியாக தொழு என்றார்கள் நிம்மதியாக காக்கா கொடுக்கிற மாதிரி கொடுத்தாது வேக வேகமாக எந்திரிக்காது அப்பத்து ஒவ்வொரு சுகான ரப்பு என்று நிம்மதியாக சொல்லாமல் ஒரு ஒரு எழுந்து விட்டால் சஜிதா சகு செய்யணும் இல்லைன்னா கொழுகை மீண்டு கொடுக்கும் கொழுகை கூடாமக்கணும் சுகான ரப்பி எல்லாமா மெதுவாக கீழே போன உடனே ஒண்ணு எந்திரிச்சோன்னா சஜிதா சகு செய்தே தீர வேண்டும் மார்க்கம் பண்ணிக்கிறது சில பேர் சோழன் எங்க பார்த்தாலும் இப்படி தலையை சொல்கிறது அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் தொடுகையிலே அறவே கூடாது இப்படி ஒரு தடவை செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் மூன்று ருக்குன அளவுக்கு கையை ஒழுங்கா வைக்காம மூணு ருக்குண்டா சுபகான ரபியல் லாதா சுகான ரபியல்லாதா சுகான ரபியல் லாதா என்று மூன்று தடவை சொல்ற அளவுக்கு இவர் கையை அங்கிட்டு கொண்டு போவோம் இங்கிட்டு கொண்டு போவோம் செஞ்சார்னா தொடுங்க பசாத இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் தஸ்வீர்கள் போட்டோக்களுக்கு முன்னால் கொடுக்குது ஓட்டோக்களை முன்னாடி வச்சு சொல்லக்கூடாது அங்க நீங்க ஓரத்தில் இருக்குது அதுக்கு தலை இருந்தது என்று சொன்னால் மக்குழுவு தகறியும் அதனால அது மறைக்கப்பட வேண்டும் சின்ன சின்ன உருவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை அல்லாது இல்ல ஷானகுத்தாலா கேட்கதின்படி அமல் செய்யக்கூடிய தௌவிகை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக வாக்குறுந்தாகவோ அணி தந்தது இல்லை